இனி நம்முடைய நீச்சல நானூத்தி ஐந்தாவது பாடல் முதல் பெரிய புராணத்துல ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் வரை நாம் இன்னைக்கு போகணும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு நூத்தி அறுபத்தேழு பாடல் போகணும் ஆனால் நம்ம ஐயா கொடுக்கும் போது அதுல போட்டுருக்கு முடிஞ்சவரை போங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் போஷணம் முடிக்கவும் வேணும் இல்லை அதனால் கூடுமானவரை நம்ம அந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு செல்வதற்கு இறைவன் திருவருள் மகிழ்ச்சி கூட்டட்டும் என்று சொல்லி அந்த வகையில இப்பொழுது நாம் நானூத்தி ஐந்தாவது பாடல் என்று சொன்னால் ஞான சம்பந்த வரலாற்றிலே நாம் சென்ற முறை என்ன எண்ணினோம் என்பது ஞாபகம் என்ன நானூத்தி ஐந்தாவது பாடல் என்று வருகின்ற பொழுது என்றால் நானூத்தி நாலு அடல் வெள்ளேருனத்து உருவாய் செங்கநடு மால்வணியின் தியோபுரத்து சென்றடைந்து கங்கை சடை கடந்த வருடம் கடல் வணங்கி காதலினால் பொங்குமிசை திருப்பதியம் முன்னின்று போட்டு விட்டார் இப்ப இது எத்தனாவது தலையாத்திரை ஞானசிம்மந்தருடைய தலையாத்திரையில இது எத்தனாவது தலையாத்திரை என்று தெரியும் ஏன்னா அவர் ஒருவர் அந்த மாதிரி நம்ம தலையாத்திரையை கணக்கு பண்ண முடியும் ஏன் தான் தோண்டிய அந்த சீர்காழிக்கு வந்து வந்து பல தளங்களை போய் மீண்டு வருகிறார் வேற யார் அந்த மாதிரி செய்யும் மற்ற மூரம் இல்லையா அப்பர் சுவாமிகள் திருவாமூரை வச்சு சென்றார் அவ்வளவுதான் திருவதியிலே அக்காவோட ஆட்கொள்ளப்பட்டார் திருவதியில இருந்து புறப்பட்டு மீண்டும் திருவாமூருக்கு வந்ததா கூட ஒன்னும் தெரியல சேர்க்கலார் வழியில தெரியல வழியில் தெரியலதாங்க திருவாமூர் அப்படியே நடுநாட்டுல இருந்து புறப்பட்ட அப்படியே வந்து சோழ நாட்டுக்கு போன சோழ நாட்டிலிருந்து தொண்டை நாடு போன தொண்டை நாட்டுல இருந்து எல்லாம் போன மீண்டும் தொண்டை நாடு வந்தார் சோழ நாடு வந்த நடுநாட்டுல மீண்டும் அழிந்தார் அவ்வளவுதான் சுந்தரர் அப்படிதான் பொருந்து போட்டுது மீண்டும் ஒரே ஒரு தினம் போச்சு எங்க திருநாவலூர் இருக்கு ஏன்னா திருநாவலர் பதியம் இருக்குது அதனால ஒரே ஒரு முறை போயிருக்கு அவ்வளவுதான் பரப்புறது அவ்வளவுதான் மீண்டும் திரு வந்து வேனை பேவிதாராணி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க தெரியும் திருவாத கொடுக்குது ஆகவே இவர் தன் ஊரை சீர்காழிய மையமாக கொண்டே ஒவ்வொரு முறையும் சென்று வந்து சென்று வந்து போனதுனால இவருக்கு என்னன்னு கேட்டார் ஆறு முறை அவருடைய தலையாத்திரை அமைந்தது என்று வரையறைப்படுத்த முதல் தலையாத்திரை திருக்கோலக்கா போய் வந்தது காலம் பெற்றது காலையில போனார் மத்தியானம் வந்துட்டார் அந்த தலையாத்திரம் சின்னது ஆனாலும் அது ஒரு போய் போய் வந்தார் இரண்டாவது தலையாத்திரை ரெண்டாவது தலையாத்திரை பாட்னார் வீட்டுக்கு போனது திருநெனிப்பள்ளி போனது அது சில நாட்கள் போய் அப்படியே திருநெணி பள்ளி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டு வந்திருக்காரு மூன்றாவது தலையாத்திரை மிகச் சின்னது இந்த மகேந்திர பள்ளி என்ன ஒரு ஏதோ ரெண்டு ஊர் அவ்வளவுதான் மூணு மூணு ஊரோ நாலு ஊரடங்கு நான்காவது தலையாத்திரையே கொஞ்சம் பெருசும் நான்காவது தலையாத்த அது எது என்றால் இப்ப அது அது அதுன்னா மாரன் வந்து இந்த முத்துச்சீவிகை பெற்று அப்படியே பெண்ணாகட வந்து திருப்பள்ளுவர் வந்து அப்படியெல்லாம் போன வரலாறு பாருங்க அது நான்காவது வரலாறு ஐந்தாவது தலையாத்திரை இன்னும் கொஞ்சம் பெரு அதுதான் பெரிய தவாத்திரை அதுதான் இப்ப மதுரை சென்று அந்த சமன் சமயத்தை முழுக்க நீத்து வந்த நீண்ட நடிக தலையாத்திரை ஐந்தாவது தலையாத்திரை ஆறாவது தலையாத்திரை தொண்டை நாட்டிய தலையாத்திரை நேரப்பட அந்த ஆண்மனை பெண்பனை ஆக்கினார் அப்படியே திருவத்தியூர் மயிலாப்பூர் வந்தார் அந்த பெண்ணை தனக்குன்னு வைத்தியார் பெண் இறந்து போனது திருமயிலாப்பூர்ல இருந்து பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன தில்லை வந்தார் தில்லை வந்தவுடனே அந்த ஆறாம் தலையாத்திர அப்பா கூட வரல அதனால தம்பி தில்லைக்கு வந்து அவருதானே சீகாழி தில்லைக்கு வந்தார் வந்தவனே இரண்டு பேருமே அப்பா அப்படிலாம் இருந்து நடராஜா தரிசனம் பண்றாங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு நாள் வந்திருக்காங்க நேர சீர்காழி சீர்காழி போனாரா இல்லையோ மறுநாளைக்கு மறுநாள் அப்படியே ரெண்டு மூணு பேர் கச்ச படிச்சுன்னு பேசுனாங்க என்ன தம்பிக்கு வயசு பதினாறாச்சு கல்யாணம் பண்ணாம அப்படின்னு ஆமா நானும் அதான் நினைச்சேன் என்று கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் முதல்ல மருத்துவர் திரும்ப ஏற்றா ஏற்று நேர ஆற்றால் புறம் சென்றா கைதை அடைந்தா என்று எனவே அவருடைய தலையாத்திரை ஆறு அது போல நம்முடைய செய்ய முடியல ஆனா செய்யணும் என்ன பண்றது கேட்டா முதல் நான்கு பதியம் இருக்கு என்ன பதியம் கூட்டாயினவாறு அப்புறம் சுண்ணமன் சந்தன சாந்தம் அது ஏன்னா நான்கு இதுல ஒன்றுக்கு மட்டும் பாடல முதல்ல இதுல விட்டா சுண்ணாமு கால விட்டா அது மாசில் வீணை மாலை மதியம் சரிங்களா அப்புறம் அடுத்தது என்ன செய்து விட்டார் யானை விட்ட சொன்னார் என்ன பண்ணு கொடுத்தாங்க அடுத்தது என்ன கடல்ல தள்ளி விட்டாங்க கடல்ல தன்ன போது பாடினதுதான் எது சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் பாடியவர் அப்படியே அந்த கடல்ல நீந்து திருப்பா திருப்புளர் வந்துடுவர் இன்று ஆடுமா எனக்கு அந்த அது வரைக்கும் இருக்கிற பதியங்களை எப்படி போடணும் முதல் தலையாத்திரை போடப்படாது தலையாத்திரை பண்றவர் இந்த தலையாத்திரையில ஆனா வந்து எத்தனை பாட்டு இருக்கு இந்த அஞ்சு பாட்டு இருக்கு அது எந்த தலைப்புல வைக்கணும் இப்பதான் எங்களுக்கு மக்கு மக்கள் அதனால ஆமா அது வந்து அழைத்த போது பாடு பாட்டு ஒண்ணு போறதுக்கு முன்னாடி பாடு கூட்டாயினவாருக்கு அடுத்தது நாம இருக்கான் கூட்டாயினவாறு இறைவன் முன்னில பாடுனது நாமா இருக்கக்கூடியவங்க அந்த வந்தவங்கிட்ட போற எனக்கு தான் பணம் எனக்கு சம்பந்தம் கேட்டது இந்த ஐந்து பதிகம் இருக்குது பாருங்க இதை நீங்க என்னன்னா தலையாத்திரையில சேர்க்க முடியாது தலையாத்திரை அல்ல ஆனாலும் இந்த ஐந்து பதிகத்தை முதல்ல நீங்க தலைப்பு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிதான் கொடுக்குறோம் இப்போதான் திருநாவுக்கே வரலாற்றமைவில் வளர்ந்த பதிகங்கள் வரலாற்றுல அவர் வரலாறு சொல்லுகிற அமைப்புலயே அந்த பதிகம் வந்துட்டது அதனால் இது வரலாற்றமை வளர்ந்த பதியங்கள் திருப்பா திருப்புரியூர் வந்து வணங்கிய பிறகுதான் அதன் பிறகு அப்படி வரும்போது மீண்டும் நம்முடைய திருவதி வீரக்கான வர்றார் அங்கிருந்து அவருடைய பயணம் தொடங்குகிறது தொடங்கினா நீங்க அவருடைய தலையாத்திரையை நீங்க ஒன்னு ரெண்டு மூணு பிரிக்க முடியாது நடுநாட்டு தலையாத்திரை நடுநாடு திருவதி வீரட்டான வரைக்கும் நடுநாட்டிலிருந்து சோழ நாட்டு தலையாத்திரை என்று வைக்க சோழ நாட்டு தலையாத்திரை முடிஞ்சு எப்படி தொண்டை நாட்டு தலையாத்திரை கொங்கு நாட்டு தலையாத்திரை கொங்கு நாட்டுல மீண்டும் எங்க போறார் தொண்டை திருவண்ணாமலை அங்கிருந்து வடநாட்டு தலையாத்திரை எங்க கைலாயம் எல்லாம் போறீங்களா வருகிறார் சரிங்களா வந்து இப்படி இந்த இதுல எது தொண்டை நாட்டுல இருந்து அப்படி தலையாத்திரை பண்ணி திருப்பந்தூர் வந்துடுறாரு திருப்பந்தூர் வந்தோடனதான் ஞானசமுதிரம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க பாண்டி நாடுல எப்படி சென்றது போனது எல்லாம் கேட்டார்ஜிவா எல்லாம் உங்களுக்கு ஆசி அப்படின்னு அப்படியானால் அடி நீங்க அரிய நான் வந்து பாண்டி சென்று வருகிறேன்னு சொல்ற திருநாவுக்கரசர் ஏன்னா பாண்டி நாட்டுல சமன் சமயத்தை நீக்கி செஞ்சுட்டு வந்ததுனால அரியன் நானும் தாங்கள் எங்க போயிட்டு வந்தேன் அரியன் தொண்டை நாடு சென்று வந்தேன் அப்படின்னு அப்படியானா நான் இது வரைக்கும் தொண்டை நாடு செல்லு எனவே எனக்கு சென்று வருகிறேன்னு சொல்லி மாத்திட்டாங்க அதனால நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஏதோ நேரம் நமக்கு முன்னாள் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியும் ரெண்டு பேரும் புறப்படுற மாதிரியும் தெரியும் அதனால் ஞானசம்பந்தம் செய்த நிறைவான யாத்திரை எது ஞானசம்பந்தம் செய்த தொண்டை நாட்டு யாத்திரை நாவுக்கரசர் செய்த நிறைவான யாத்திரை எது மாடி பாண்டி நாடு போறார் போய் விரிவிறந்து வணங்குறார் வணங்கி நேர மீண்டும் வருகிறார் சரிங்களா வந்தவர் திருப்போலூர் திருப்பலூர் திருப்பலூர் வந்து எந்த எந்த சோழ நாடு இல்லவா சோழ நாடு திருப்போலூர் பயிரா புண்ணியா உன்னடிக்கே போதுகுண்டு எனவே நாவுக்கரசர் வரலாற்றை வரையறுக்கணும்னா நாட்டு அமைப்புலதான் வரையறுக்கணும் சரிங்களா இது தொண்டை நாட்டு தாத்திரை அப்படிதான் சொல்ல முடியாது சுந்தரன் இப்படியேதான் சுந்தரப்படுற அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டான் தமிழை யாத்திரையை தொடங்கியவர்கள் யார் யார் சுந்தரன் ரெண்டு பேரும் ஆனா அவருக்கு வரலாற்று அமைப்பில் வளர்ந்த பதியம்னு ஒண்ணு கிடையாது சித்தாபிரி சூடிதான் அந்த வரலாற்றை வர்றது நீ பாடுப்பா இன நீ எல்லாம் பாடு ஆரம்பிச்சு பாட ஆரம்பிக்கிற குற்றாக இருக்கிறது குடமூக்கு எல்லாம் சென்று வருங்களா குடமூக்கு சென்று வருகிறவர் இப்ப இதெல்லாம் வணங்கி திருநாகை அப்புறம் இது இது பெரிய நீண்ட தலையாத்தர் அல்லவா இது திருமுருகெல்லாம் போகிறார் மீண்டும் சந்திக்கிறார் சந்தித்த பெறுகிறார் பெற்று உங்களுடைய கலையெல்லாம் சென்று திருவிழிமண்டலை இந்த நீட்சி எல்லாம் கூட வருகிறது இவை எல்லாம் சென்ற பிறகு இது எத்தனாவது தலையாத்திர தெரியுமா தலையாத்திரை இப்ப நாம் மேற்கொண்டிருப்பது ஐந்தாவது தலையாத்திர போட்டிருக்கில் ஐந்திருக்க இருக்கிறது ஐந்தாவது தலையாத்திரை எனவே ஐந்தாவது தலையாத்திரை தான் ஞானசம்பந்தர் தாம் தோண்டியனுடைய அந்த கடப்பாட்டை நிறைவுபடுத்துவது எது வேத நிறை தலைத்தோம் மிகுசைவத்துறை வழங்க பூத பரம்பரை புனிதவாய் வளர்ந்தது என சேர்க்கலாருக்கு ஆக்கப்பொருத்து ஆரப்பொருக்கலை நான் ஞானசம்பந்தர் வரலாற்றை ஆரம்பிக்கும் போதே சீர்காடியிலே இந்த குழந்தை தோன்று எதுக்காக தோன்று ஏதோ அந்த அந்தனருக்கு நான் பையனா இருந்து பின்ன அதை எல்லாம் துபாயெல்லாம் போய் சம்பாரிச்சு அப்பாவுக்கு சாதம் போடுறதுக்கு இல்லை வேத தரித்தோங்க, தலைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலந்தது அது வந்த நெறி இதற்கெல்லாம் தான் என்றார் அப்போ இந்த வேத நெறி தலைத்தோங்கும் மிகுசைவ வழங்கவும் வந்த யாத்திரை எது இந்த அஞ்சாந்தாத்திரை அதனால் இந்த ஐந்தாவது தலையாத்திரையில இப்ப நாம் வர்றோம் என்றால் குடமூக்கள் அதனால அங்கிருந்து புறப்படுவதை நாம் இப்பொழுது ஐயா அவர் படிக்கிறாங்க எதற்காக இவ்வளவு தூரம் கொஞ்சம் அவங்களுக்கு செலவு கொடுத்து இதுவரைக்கும் சொன்ன பல்வேறு பதிகளை அவர் வணங்கி கொண்டே செல்கிறார் இப்ப குழந்தையை வணங்குறா திணையர் வணங்குறா என்று சொல்கிற பொழுது அங்கெல்லாம் என்ன ஒரு குறிப்பும் இல்லை ஆனால் நீங்க அந்த அங்கெல்லாம் பாடிய பதியங்கள் நம்ம முன்ன படிச்சுட்டோம் எங்க ஞானத்துக்கு அதனால் இந்த பதியை வணங்கினா அடுத்து செலுகிறா அந்த பதிவு வணங்கினா ஏன்னா அவங்களுக்கு பாடும் பணியே பணியாறு திருக்கோவில் செல்ல வேண்டியது அருமையாக பாட வேண்டியது அவங்களுடைய திருவுள்ளம் கொஞ்சம் தங்குச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் தங்குவாங்க எந்த பணியும் அதனால் இப்பொழுது எங்கிருந்து புறப்பட்ட நம்முடைய ஞான சம்பந்தர் எங்க வருகிறார் என்பதை பார்க்கிறோம் இது வரையிலும் எங்க இருந்தார் என்றால் குடமூக்கள் இருந்தவர் அங்கிருந்து புறப்படுகிறார் சரிங்களா குடமூக்கள் இருந்து ஏற்றிசைமிட்டு வந்த இறைவடமை ஏன் அங்கிருந்தவாறு புறப்பட்டவர் குடமுக்களிலிருந்து இங்க விட ஆமா குடமுக்கிலிருந்து அடுத்தது கீழ்கோட்டம் திரு குழந்தையிலேயே குழந்தை கீழ்கோட்டம் போகிறார் அங்கிருந்தவாறு திருநாகை காரணம் போகிறார் அங்க எல்லாம் பாரு பெருமானை வணங்கினார் வணங்கிய பிறகு அங்கிருந்தவர் திருக்காரணத்திலிருந்து திருநாகேச்சுவரம் நாகேச்சுவரம் இருந்தார் அப்புறம் நாகேஸ்வரத்திலாம் இருந்து பாடியவர் அங்கிருந்தவாறு புறப்பட்டு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா ஆமா இடையில பதிகள் பல பணிந்துங்கிற இந்த பதிகள் பல பணிந்துன்னு வருகிற இடத்துல எல்லாம் தான் ரொம்ப அருமையா சேக்கிளார் பெருமான் என்ன பதிகளாக இருக்க கூடும் என்பதையே வச்சுரு ஏன்னா இந்த பதியிலிருந்து இது வரைக்கும் இது வந்தாருன்னு சொன்னா அப்போ அந்த பதிக்க இந்த பதிக்கும் இடையில எத்தனை பதியா இருக்கு இருக்கலாம் என்பதெல்லாம் எழுதின அப்படி எல்லாம் பதிலெல்லாம் வணங்கி திருவாவூரதுறைக்கு வந்தா அங்கதான் நம்ம நிக்கணும் போல திருவாடுதுறைக்கு திருவாவூரதுறை வந்த மாத்திரத்துல அங்க தங்கி பெருமானை பாடுகின்ற பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பா கூட வந்த அப்பா கூட வந்ததுனால அவருக்கு இந்த வேள்வி செய்யணுன்றது என்ன அது சீர்காடியில் ஏன்னா அவர் பிறந்த அந்த அமைப்பு அந்தனர் குளம் அந்தணர்களுக்கு ஆகுதி தான் விதிதான் என்று சொன்னார் அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் என்று பாருமையை தூக்கி வைத்தா மனுஷன் அது மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி ஒண்ணு எங்க இனி அகில உலகத்திலயும் இல்லை அதனால அந்த காலத்துல சாதியெல்லாம் வந்துட்டது சும்மா சாதியெல்லாம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் மரப்பையான அர்த்தம் அதை மீண்டும் வேணும்னு வற்புறுத்தல ஆனா இல்லைன்னு சொல்லாது இல்லைன்னு சொன்னா புழுகு அதனால அந்த காலத்தையே வந்துட்டு தொழில்வாப்பியர் காலத்துல திருவள்ளூர் காலத்திலேயே திருவள்ளூர் என்ன கிமு என்ன சொல்ற மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கடும் என்ன வர சொல்வேன் சில முண்டங்கள் பார்ப்பான்னு பல நூல்களை பார்ப்பானோ ஏண்டவங்க ஒரே குப்பையில பண்ணுங்க அவனுக்குன்னா அப்ப பிறப்பு ஒழுக்கங்கிறார் பல பார்ப்பவனுக்கு அவனுடைய பிறப்பினார் ஒழுக்கங்கிறார் அதுக்கு என்ன ஒரு ஜீவன் மரப்பினும் ஓத்து குழலாகும்னு சொன்னா வேதம் இவன் பார்த்தான் அது வேதம்லாம் வரப்பட மரப்பினும் ஒத்து திருக்குறள் கொலை நாட்டுல நடந்த மாதிரி வேற எந்த நூல்க்கும் கொலை நடக்குது கடைசியில ஒருத்தன் கொலை செஞ்சான் யாரு தெரியுமா உங்க டிவியில திருக்குறள் கொலைங்கன்னு எந்தே நான் சொல்லிட்டு வரேன் வேண்டியவர் நல்லவரு தான் நட்பு தான் ஐயா ஐயா ரொம்ப அருமையா ஐயா சொல்லி ஆத்தான திருக்குறளை அதிகாரத்தை மாற்றி குரலை மாத்தி ஒரு திருக்குறள் செய்தாலும் உங்க பைபிளை தொட்டு நாங்க செஞ்சிட முடியுமா இன்னும் சுந்தரமூர்த்தி எங்க இருக்கணும் உங்க கர்த்தாக அனுப்பிச்சிருப்பீங்க சிறுபான்மையினு வரக்கூடாது எந்த நாட்ட சிறுபான்மை இருக்குதா லண்டன்ல இருக்குதுங்க அருமையா நல்லா அருமையா இந்த நாள் தான் போனோம் ஒரு மாதம் இல்ல லண்டன்ல பாத்தோம்னா நம்ம ஆண்ட ஆங்கிலேயர் இருக்காங்க தான் உண்டு சச்சு உண்டு எல்லாம் இருக்கிறாங்க நீதியெல்லாம் இருக்கு நம்ம இலங்கை இந்தியர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க நம்ம தமிழன் கூட அதிகமா இல்ல இந்த இந்த இந்த தமிழ்நாட்டு ஆளு கூட இல்ல இலங்கையில இருக்க போறவங்க இவங்க பாட்டு இவங்க அருமையா சிவன் கோயிலும் அவங்க பக்கத்துல வைணவ கோயிலும் கட்டி அருமையா வழிபாடு செய்யறாங்க கிடையாது சிறுபான்மை கிடையாது ஏன் மலேசியாவில் சிறுபான்மை இருக்குதா எந்த நாட்டுல சிறுபான்மை மரப்பினும் ஓத்துக்கொள்ள ஆரம்பம் ஓத்துனா வேதம் உயர்ந்தோர்க்குரியாடா அந்த ஓத்து அந்த காலத்துல அந்த எளிமையா இருந்தது அத விட்டு அந்த பழைய தமிழக நீ பின்னால வந்து என்றால் வேதம் பார்ப்பனராகி இருக்கிற நீங்கள் உங்களுக்குரிய வேதத்தை தப்பித்தவரி மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் உங்களுக்கு இருக்குது அதை மறந்தீங்க குளிக்கிட்டு புடிங்கடாண்டு அப்போ பார்ப்பனர் உண்டு அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் உண்டு அவர்களுக்குரிய வேதம் உண்டு என்பது எல்லாம் தெரிகிறது அந்த குருவில் தி மூலிய இருக்குல்ல உம் அருதொழில் உள்வரப்பர் ஆபயன் குன்றும் அறுதொழில் ஒரு உள்வரப்பர் காவலன் காவானி அதனால இப்ப இவர்களுக்கு பார்ப்பனராயிருப்பதனால ஓத்து வேதத்தை ஓதணும் அப்படி ஓதுகின்ற பொழுது வேள்வி செய்து ஓதணும் வேள்விசுகின்ற பொழுது வந்து அது எத்தனை இத்தனை முகத்துல ஆறு குண்ட மூணு குண்ட எல்லாம் வச்சு போயிருக்கணும் அதுக்கு பலர் வேணும் வேணும் வேணுமே அதனால சீர்காடியில ஒரு வேள் விசையதா தேவலாமனு ஞான சம்பந்தர் அப்பாவுக்கு ஒரு எண்ணம் அதே எப்பொழுது சொல்லியிருக்காரு லேசா இந்த திருவாவுடதுரை வந்த உடனே கொஞ்சம் அரியமா தம்பி நான் கூட முன்ன சொல்லியிருக்கனே அப்படின்னு மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாவூடு துறையில தந்தைக்காக பாடிய பாட்டீங்க இது எல்லாருமே தெரியும் ஏன் இத படிச்சா நமக்கு அடியே படிப்போம் அடுத்தமா முன்னே படிக்க மாட்டோம் ஏன் முன்னிரண்டடி என்ன கிடரினும் தளரினும் எனது தொடரினும் உணவு தொழுதடுவேன் உண்ணினும் பசிப்பினும் இல்ல என்ன நின்று நின்ன அடியலால் தொழுதடுவேன் அப்படிலாம் சொல்லும் போது உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் கூட நான் மறக்க மாட்டேங்கிறேன் அதை விட்டு விடுவான் பின்னால இதுவோ இமையை ஆளுமாறு இவது நோக்கிலையே அதுவோ ஒண்ணு கொட்டிப்பு நோப்பு பின் ரெண்டு அடியில் இருக்கிற அழுத்தம் முன்னில் அதே போல வேயு தோழி பங்குல கூட ஒன்பதோட ஒன்றோட பதினெட்டோட ஆறும் கூட ஆண்போடு நல்ல நல்ல அவை அடியா இருக்கும் பின்னாடி சொல்ல எப்ப இருந்தா அடியா இருக்கிறது முன்னால இருக்கிறது என்னது என்போடு கொம்போடா இவை இலங்கை எருவேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் முலமே புகுந்த அதனால் அதுக்கெல்லாம் இடம் பார்க்கணும் இதெல்லாம் கொண்டாடு முதல் மூணு குளத்துல பாண்டவனை வைக்க எழுந்துள்ள முடியா பண்ணிருக்குமா பெருமான் பள்ளி எழுந்தருளாயி முன்னிருந்தடிதான் கவனம் வைக்கணும் பின்னிரண்டடிதான் ஆசிரம் நல்லா நல்ல அவை நல்லா போகணும் அது உலம் போகணுமேப்பா பெருமானை உள்ளத்துல கொண்டு வரணுமே அது போலதான் இங்கேயும் இடரினும் தலை நோய் தொடர் நம்ம தொடுதெழுவேன் கரெக்டு கலந்த நெஞ்சு வைக்க வேதியனே இது ஓய்மை ஆளுமாறு அந்த பின்னிருந்தடிதான் இது ஓய்மை ஆளுமாறு அவருக்குறையு அந்த பாட்டுலாம் படிக்கும் போது என்னன்னா எல்லாருக்கும் பணம் வேணுங்கிறத ஒத்துக்கிறோம் ஆனாலும் அந்த பெருமானே பணம் வரணுங்கிறதோட அந்த முன்னிரண்டடியாகி அனுபவம் வரணும்னு வேண்டும் அந்த உடைப்பு வேணும் வாடினும் சாவினும் உண்ணினும் பசிப்படும் பேரிடர் பெருகர் பிடினும் அப்படி இருந்தாலும் கூட உன்னை மறக்க கூடாது பெருமானே மறவாத சிந்தனையும் அந்த பதியத்தை இங்கு பாடுகிற என்ன அருமையா என்ன செய்தாராம் அலைப்பணல் ஆவடை துறை அமர்ந்த இளை நுணை எம் இறையை நலமிக ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் விலையுடை அருந்தமிழ்னர் விலை மதிக்கப்படும்படியான தமிழ்நாடு ஏன் இது பாண்டவனே பெருமான் பொருள் தந்தார் விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் மின்னவர் நிலை திருக்குறள் எப்படி சொன்னமுன்னா பையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் பானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவ நிலையாக முன்னேறுவர் நிலைமை செய்ய பாணுரையும் தெய்வத்துக்குள் வைக்கப்படும் என்பது கருத்து திருக்குறள் படி திருமுறைக்கு இந்த கருத்து திருக்குறள் படி அது இந்த பாட்டு பண்ண பாடிய மாத்திரத்தில் தான் அருமையா பொருள் எப்படி அது ரொம்ப அருமையான தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்ச ஏ பொரிந்தருடைய இறைவர் இன்னருளால் அச்சிரப்பருள் பூதம் அருமையான ஒரு பூதம் அப்படி என்ன பண்ணிச்சான் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் ஆயிர நல்ல பொன்னாலான ஆயிரம் பொன் அது ஒரு பூதம் அப்படியே சுமந்துட்டு வந்துதான் இந்த பாய பதியம் பாண்ட ஒண்ணு அப்படியே அதுக்கு முன்னால் அந்த பீடத்துல வச்சு வச்சுதான் வைத்து விட்டு என்ன சொல்லிட்டு பூதம் இது அரியன் தந்தது இல்ல பூதம் அங்கணிந்து முன் நின்று நல்வாக்கால் உய்திடி பொன் உலவாக்கிடி என்ன வேற ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒரு யாக பண்ணலாம் நினைக்கக்கூடாது இது உலவாக்கிடிப்பா எடுக்க எடுக்க குறையாகும் வளர்ந்து கொண்டே இருக்கு அதனால இது உலவாக்கிடி உமக்கு நித்தனார் அருள் செய்தது இது கொடுத்தது எங்க பெருமான் என்று உரைக்க நே தொழுதே அத்தனார் திரு அருள் இணைந்து அவனி மேல் பணிந்தான் உடனே பெருமான் சிறுவன் நின்று வணங்கினாராம் ஞானசம் இந்த பெருமாள் பணங்கின பிறகு உடனே அந்த பொண்ணு பொண்ணை யாருக்கா பான்னார் அப்பாவுக்கா இல்ல அதெல்லாம் அப்பாட்ட கொடுக்கிறார் கொடுக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இதெல்லாம் தான் நிறுத்தி படிக்கணும் இல்லை அப்பாட்ட என்ன சொல்றார் தனிந்த சிந்தை அத்தையாருக்கு அழித்து உரை செய்வார் அப்பாவுக்கு அதை கொடுத்து கொடுக்கும் போய் இப்படி என்ன சொன்னார் ஆதி விதியினால் ஆறு சூழ்வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வி இந்த பாட்டுக்கெல்லாம் கோடியல்ல அதுக்கு மேலையும் கொடுக்கணும் அப்படி பாட்டுக்க இப்ப நாம வந்து பையனு கிட்ட பணம் கொடுத்தோம்னா செலவுக்கு என்ன சொல்லுது பத்து வருஷா செலவு பண்ணுவா நம்ம குடும்பம் தெரியும் உனக்கு தெரியும் யாருக்குறதப்பா வச்சு செலவு பண்ணும் என்ன எவ்வளவு அவசியமோ அதை மட்டும் செய்யும் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லுவோம் யாரு பையனுக்கு சொல்லலாம் இதே நமக்கு மேல இருக்க பெரியவங்க கிட்ட சொன்ன கொடுத்த காப்பாது போயிட்டு நீங்களே மத்தியானம் சாப்பிட்டாலே போதும் இங்கதான் மரப்பையான மரப்பைய வேண்டியதுல அந்த அப்பா வாங்க வேண்டிய நீ தர தள்ளப்படுறான்னு சொல்லாம தம்பி கொடுக்குது பணம் அப்பாவுக்கு இதெல்லாம் நான் நிறுத்தனுங்கிறது பெரிய புராணத்தில் காணும் சமுதாய அறங்கள் என்ற ஒரு பீக செடி பண்ணணும்ப்பா ஒண்ணு எழுத மாட்டேங்கிறான் இல்லை நேரம் இல்லையே நீங்க பெரிய புராணத்துல ஒண்ணு உங்களுக்கு கேட்கறான் ஒரு தீ தீக்கா எல்லா என்னமோ அறுபத்தி பேர் வாழ்ந்தாங்க போனாங்க நாங்க இருக்க சரி நல்லா ஒத்துக்கிறேன் பல ஒத்துக்கிறேன் அந்த பெரிய புராணத்தினால இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்னையா தெரியணும் உக்கார கழுத வா ஒரு அப்பா பையன் கிட்ட எப்படி நடந்து ஒரு பையன் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணு சொல்லுற உட்கார உன் பிள்ளைகள் இருக்குது எல்லாம் படிக்க எல்லாம் படிக்க வச்சிருங்க எங்க இருக்கா ஒன்னு துபாயில் இருக்குங்க ஒன்னு அமெரிக்காவில் இருக்குங்க உனக்கு என்ன சொல்ற வருதுன்னு ஆமா அது குழச்சு எங்கன்னு தான் தரான அப்படி இருக்கலாமா என்ன பண்றதுங்க அவனை சொல்லி சொல்லி பாக்குறேன் ஒரு அம்மாவுக்காவது உங்க அம்மாவுக்காவது அனுப்பிடா அனுப்ப அப்படி பிள்ளைய பத்தி இருக்கு இல்ல உன சொல்றதுன்னு கேளு எங்க புள்ள சொன்னது எங்க நம்ம திருவாடுதுல தான் அப்பாவுக்கு பொருளை கொடுக்குறார் ஆனா சொல்லும் என்ன செய்யணும் சில குறிக்கோளோட இவரு நினைக்கிறார் யாரு தியான ஆனா தனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது அப்பா கிட்ட குறிக்கோள் சொல்லாம சொல்ல கூடாது ஆனா சொல்லாம இருக்கும் மனசு கேட்கல இதுல பாடுறாரு கோடி அல்லது என்ன சொல்லுகிறார் ஆதி மாமறை விதியினால் ஆறு சூழ்வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வே அப்பா பார்ப்பனர்கள் வேலி செய்யும் போது நாம கூப்பிட்டு செய்ய சொன்னோம்னா எதுக்கு செய்ய சொன்னீங்கன்னு செஞ்சிருவான் தான் செய்வது எதுக்கு செய்வான் கேட்டீங்கன்னா சிவபெருமானை தலைமையாக வைத்து செய்ய வேண்டாம் பார்ப்பனர் குபேரனை செல்வம் பெருகும் இந்த பெரிய அரசியல் செல்வாக்கு திருமாளி செய் உடனே நிறைய காப்பாரு என்று அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் முக்கியம் இல்ல யா என்னென்ன உனக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ப அதை வச்சு அவன் வெல்வி யார் வேள்வி பார்ப்பனர் வேள்வி ஆனால் ஞான சம்பந்தமான வைத்து செய்கின்ற வேள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ முன்னா வச்சு செய்ய வேண்டாம் பெருமான என்ன சூரியன் ஐயா அப்படி உக்கார் என்ன குபேரன் என்ன அப்படி உட்கார அதனால நீ செய்ய தலைமை பெருமானுக்கு எனவே நீங்க நீங்க ஐயப்பா இது ஆண்டவங்க கொடுத்ததை நீங்க பெருமானை நோக்கி தான் செய்யணும் குபேரங்க வேலை செய்யப்படாதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனா சொல்லாம இருக்கலாமா சொல்லவும் வேணும் எங்கள் சேர்க்கிறார் வாக்கு கான்கு என்ன செய்யலா அப்பா இந்த பணம் யார் கொடுத்தா ஆதி மாமறை ஆறு சூழ் வேள்வி முன்னாகவி அப்போ வேள்வி செய்கின்ற பொழுது சிவபெருமானை முதற் கடவுளாக வைத்து வேள்வி செய்யும் அது கொடுத்திருக்காருப்பா நமக்கு கொடுத்தது எதுன்னு கேட்டா உங்களுக்குன்னு அர்த்தம் இல்ல நமக்கு வம்பு இல்லை சொல்லுதானே நமக்கு என்னவோப்பா பாண்டவம்னு ஆண்டவன் கொடுத்தாருப்பா நம்ம சிவபெருமானை நோய்க்கு செய்யறோம் இல்லப்பா வேள்வி அந்த வேள்விக்கே அவர் கொடுத்தா இருப்பா அப்படின்னு சிவபெருமானை முன்னாக வைத்து செய்கிற வேள் செய்யணுமே தவிர இந்திரனின் சந்திரனை வச்சு செய்யக்கூடாது என்பது பொருள் சொல்லாமல்லைந்தவரை கங்கை கங்கை வைத்திருக்கே அப்படி கங்கை நாதனாறு சிவருமானை முன்னாகவே புரியும் நல்வேள் முன்னாக வைத்து இந்த வேள்வியை செய்யும் தக்கனை என்ன செஞ்சான் தக்கனை யாரை நோக்கி முன்னாக வைக்க தண்ணியே நோய்க்கு முன்னா வச்சான் எல்லாம் அதெல்லாம் வேண்டியதில்லை சிவருமானது ஒன்னாவது வெளிதல்டா வேள்வி செஞ்சு அந்த வேண்டியனுடைய முடிவில் என்ன பண்ணா சாப்பாடு போட்டான் யாருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டதுல யாருக்கு திருமால் எல்லாம் வந்து சாப்பிட்டு திருமால் பெருமல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிருக்க முன்னே திருமால் சாப்பிட்டு போனாரா என்னைக்கு அணுகிறது வேல்டி சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஒரு ரெண்டு வாரமா ஆளையே காணாம எங்கே போனதுதான் வேள்வியில சாப்பிட்டது காணாம இன்னும் எங்க இருக்காருனாரு ஏதோ இருக்கிறதாக கேள்வி அவ்வளவு என்ன அர்த்தம் இன்னைக்கு நாளைக்கு ஒன்னு இருக்குது முருக கடவுள் அங்கேயே இருக்காரு எங்க வந்தீங்கன்னா மாமாவுக்கு உடம்பு சரி வந்திருக்கேன் எங்குது மன்மதன் வந்து நிக்கிறான் என எங்க அப்பாவுக்கு உடம்பு தெரியும் இல்ல அப்படின்னு ரவி வந்து நிக்கிறார் என்ன எல்லாம் அப்படி எனவே அவர் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க தவிர வேற ஒன்னு அவர் ஒன்னும் இது இல்லை ஏன் எந்த யாருக்கு செய்யணும் அந்த வேள்விக்குரிய இதை இவர் தான் சாப்பிடுறாரு தப்பு இப்படி எல்லாரும் அருமையா தக்கன் வேள்வி அதனால தக்கன் வேள்வி என்ன செய்தான் செவருமானை முன்னிலையாக வைத்து செய்யாமையினால் ஏற்பட்ட இடூர் அதுங்களா அதனால்தான் பெருமான பெருமான் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அல்லவா சீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும் இதுமால் அருமை பாருங்க அது சரி நீங்களும் அது மாதிரி செய்யலாம்ப்பா நம்ம சீகால இருக்கிறவங்க யாரும் எத்தனை பேர் வேள் செஞ்சாலும் செய்யலாம் முன்னாக வைத்து செய்யற வேள்ப்பா இது பயன்படுப்பா நமக்கு நம்ம ஊருக்கு என்ன பொருள் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் அந்த வேள்விதான் சிவவேள்வி ஏனையெல்லாம் பவவேள் என்பதை சொல்லாமல் சொல்லி நினையாம நினைந்து போவ தொடக்கவில்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாராம் அப்பாண்ட இந்த பொருளை என்று கூறி அங்கவர் சமயப்படுத்த பின் அவர் வாங்கினார் மிகுந்த மகிழ்ச்சி கேட்டா இந்த பிள்ளைக்காக அவர் வேல்வி செய்தார் பெருமானு நோக்கி நல்ல பிள்ளையா பிறக்கணுமே எந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்கு சாப்பாடு போடணும் அல்லது என் மனைவி வச்சு தங்கத்திடல ஆட்டணும்னு சொல்லுங்களா இந்த நாட்டுல இந்த மாதிரி அந்த அந்த வேதனையை தலை தோங்க மிகுசைவ துறை ஒரு புதன் வேணும் என்று அப்படி கேட்டபடியே பெருமானும் தந்தார் தந்ததுனால அந்த பேரு பிள்ளையும் அதே மாதிரி இருந்து அப்பாவுக்கும் பணம் தர முடியாது இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு இங்கு நேரத்தில் அமைந்திருக்கிறது சரிங்களா உடனே அவர் போனாராம் எந்த நண்புறு மனத்தொடு போலி மேல் நன்ன வெண்டி ஞான சம்பந்தரம் விருப்பொடு வணங்கி வந்தல் ஆவடு துறையினர் மகிழ்ந்திருந்தார் அதனால திருவாவடு துறையில மீண்டும் கொஞ்ச நாள் அங்கு இருந்தார் நம்முடைய பெருமான் எனவே திருவாவூரதுறையில் பொற்கிடி பெற்ற இடம் என்று சொல்லணும் இனி கொஞ்சம் நம்ம பிபியா போடணும் இல்லவா இப்பொழுது நம்முடைய திருவாவூரதுறையில் இருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானத மந்த பெருமான் இங்கிருந்தவாறு பல திருப்பதிகளையும் பணங்கி செல்கிறாராம் என்ன திருக்கோடமும் என்ன அடுத்து திருவைகள் ஆகிய இந்த இடங்கள் அடுத்தாற் போல திருநல்லம் இவை வணங்கியவர் நேராக செல்கின்ற பொழுது மயிலாடுதுறை இதெல்லாம் வணங்குகிறார் மயிலாடுதுறை செல்கின்ற பெல்லநகர் எல்லாம் செல்கிறார் சென்று இப்பொழுது நம்முடைய இப்பொழுது இருக்கிற எந்த ஊர் அது இல்ல காரைக்காலக்கு அந்த என்ன தருமபுரம் சென்றார் அப்படின்னு தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம தர்ம இருக்கிற இடம் அல்லது இது தர்மராஜன் வழிபட்டதுனால தருமபுரம்னு பேரு இங்க வந்தது அங்க தருமபுரம் என்பது என்ன காரைக்கால் பக்கத்தில் இருக்கு அந்த தருமபுரம் அந்த அந்த கோவில் நம்முடைய தர்மயாஜினத்துக்கு தான் சொந்தமா இருக்கு அந்த கோவில் அது கூட குடமுழுக்கு விழா ஏற்பாடாகிரு குடமுழுக்கு விழா ஏற்பாடானதோடு கூட எல்லாமே இந்த மாதர் பதியத்தை நம்முடைய காரைக்கால் இருக்கிற ரெண்டு ஒரு அப்படியே அந்த பதினோரு பாடலையும் அந்த கல்வெட்டில் பொடிச்சிடணும் இருக்காங்க வைத்துதான் கும்பா கும்பாட்டம் செய்ய முடியாதுன்னு சொல்லி செய்ய சொல்லி ஆக அப்படி வருகின்ற பொழுது தருமபுரம் சென்றார் தருமபுரம் யாருக்கு ஊடின்னா இப்ப கூடவே யாழ் வாழ்க்கிட்டு வராட பெரும்பான அவங்களுடைய அம்மா விடு தருமபுரம் இவர் எருக்கத்தம்புள்ளூர் தோன்றியது ஆனா வந்து தருமபுரம் வந்து அவங்க அம்மா பிறந்த இடம் காரைக்கால் பகுத இந்த தருமபுரம் சென்றார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஊர்காரங்கள என்ன ஞாபகம் வந்துன்னு கேட்டா பாரு நம் மூட்டு பாப்பா இருக்கத்தம்பது வாழ்க்கப்பட்டது சரிங்களா அதுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த ஞானசம்பந்த பாடிட்டு வருதான் சரி ஞானசம்பந்த பாடிட்டு வருதான் மிகுந்த மகிழ்ச்சி வருது என்னன்னா நம்மட்டு பாப்பா விட்டுக்குள்ள பையன் நம்ம அப்படின்னா சரி அப்படி இருக்கும் போது இவங்க உள்ளே சென்று யாரு நம்முடைய ஞான சம்பந்தர் இந்த தென்னிலகண்டை ஆழ்ப்பாணர் அவரோடு கூட இருக்கிற மனைவியார் மதங்க சோழாமணியார் மற்ற அன்பர்கள் எல்லோருமா தருமபுரத்துக்கு சென்றார்கள் சென்ற தருமபுரத்தில் சென்று எடுத்து பாடுகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் இந்த பாடல் ரொம்ப அழிமையான பாடல் நீங்கள் இதை நல்ல ஓதாமூத்து நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா ஒரு பாடலே ஒரு மணி நேரம் பாருங்கள் ஒரு பாடல் ஒரு மணி நேரம் பாருங்க அது மாதிரி இருக்கிற அவங்க எல்லாம் வேகமா போவாம பாடுவாங்க பாடுவாங்க அந்த பாடல் மாதர் மடப்பிடியும் என்றது ஒருத்தர் நம்ம ஈரோடுல இந்த பதியம் வந்துட்டது இந்த பதியத்துல ஐயா முதல் பதிய பாட்டு தான் எல்லாருக்கு தெரியுது நீங்க அந்த ஒன்பது பாட்டுமே சொல்லிடுங்க ஒரு முற்றோதல் வெறும் அந்த மாதர் மடப்பிடி மட்டுமே சொல்ல முடியும் என்ன பண்றது முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சன்னியாசி இருக்கிறாங்க ஏ அப்படி போவாதீங்கப்பா வேகமா போங்க அடுத்த தட மெதுவா வரலாம் அப்படின்னா சிவஜிவ ஒரு தட முற்று பண்றதுக்கு ஏழரை ஆண்டு அட்டாண்டு ஆகுது அவங்க இனி அடுத்த முற்றுகல் ஒண்ணு வரணும் அதுல மெதுவா படிக்கணுமா அவங்க சொன்னாங்க ஐயா போய் சொன்னது மாதிரி மாதிரி மடப்படி மட்டும்தான் தரம் முடிஞ்சது அப்படின்னு ஏன் வேகமா போகணும்பா அப்படின்னு சொன்னிச்சு அடுத்த முற்று வச்சிக்கலாம் அந்த மாதிரிவா போறவுரவங்க எல்லாம் இந்த பாடல் இருக்குதே அங்கே போய் பாடிய பாடல் ரொம்ப அருமையா நம்முடைய யாழ்ச்சியோடு பாடணும் எப்படியும் ஞான சம்பந்த பெருமானும் பாடியாத இந்த மாதிரி பாடின பாட்டு பாடல் எதுவுமே பாடணும் சரிங்களா இது மாதிரி பாடுனது இங்கேயும் பாடலாம் எனக்கு முருகா முருகா எனவே இப்பொழுது அங்கே சென்று பாடுகிறான் அப்படி பாடுகின்ற பொழுது அந்த இரண்டாவது முதல் இதை பாடுகின்ற பொழுது ஒரு மாதிரி பாடலாம் சரிங்களா இரண்டாவது பாடும்போது அதை வந்து ரொம்ப நிறுத்தி முதல் முறையாக இரண்டாம் முறையாக மூன்றாம் முறையாக அப்படி வருகின்ற பொழுது அப்புறம் கொஞ்சம் நான்காவது முறை வேகமாக பாடுவோம் அப்போதான் அந்த அந்த பாடல் ரொம்ப அப்படி அப்படி அமைப்புல இருக்குது அதற்கு ஏற்ப அந்த பெருமகனார் வாயிச்சிருக்காரு சின்ன ஆட்பாங்க சரிங்களா அதெல்லாம் நாங்கள் எளிமையில நெற்று பண்ண சொன்னாங்க அப்பா பண்ணி வச்சோம் எங்களுக்கெல்லாம் பாடணும்னா நீங்கள் ஏதோ நல்ல வேலையா சரி எதுவும் மன்னிக்கிறோம் போனா போறா நீங்க பாடுங்க சாமி எங்க பாட்டுலாம் போதா பொறுத்து பாருமையா பாட முடியும் மாதர் மடப்பேதியும் மகள் யாரு நம்ம அம்மாவை தான் சொல்றாரு அம்மா யாரு உமையம்மை நம்ம அம்மா உமையம் எப்படி இருப்பான் எங்க அம்மா நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா ஒரு பெண் யானை எப்படி நடக்கும்னா அது அப்படியே அந்த தும்பிக்கையை வச்சுட்டு ஏன்னா ஒரு காலை எடுத்து அப்படியே வைக்கும் அப்புறம் இன்னொரு காலை எடுத்து அது அப்படியே வைக்கும் அப்புறம் இப்படியே அஞ்சு அப்படி வைக்க முடியும் அப்படித்தான் இந்த அந்த தரை வந்து அதிரா தான் பொதுவா தரை அதிரம் நடக்கப்படுறாங்க அந்த காலத்தை கண்டிப்பாங்க ஏ அதுவும் ஒரு பூமா தேவிடா அதுவும் ஒரு தேவி நீங்களும் ஒரு தேவி எனப்படாப்படான்னு காலவிக்கிறதாவது சிவசிவா இப்படி எல்லாம் பெற்றோர்கள் ஒன்று வற்புறுத்தி இருந்த காலம் இந்த காலம் இங்கே டிக்கு டிச்சு புசங்குட்டை உணர்ந்து இருக்காங்க அப்படிலாம் கண்டிச்சதுனால நாடு நல்லா இருந்தது சிவசிவா இதுக்கு முன்னால சொல்லலை அரதுதான் வந்தால் உழைச்சு போட்டேன் சமயம் கலக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு நாடு குட்டிச்சு ஒரு ஆகி விட்டாங்கோ சரி தான் நேரு மக கூண்டதில் தன் சம்மந்தமானாலும் மூச்சை விட முடிவு அந்த ஆள் பண்ண பாடு தான் இந்த மாதிரி பண்ணது இஸ்லாமியரை சேர்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு கூத்து கூத்தடிச்சு இதெல்லாம் செஞ்சது சரி அது என்ன நாடு வீட்டில் அவங்க அவங்க தன் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்தான் அன்பாக கண்டித்தான் இருந்தால் நாடு வளருமே செஞ்சுனேன் நம்ம ஏன் தயங்கரம் கருதே ஏன் அப்படி நட்சேன் அப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு வச்சேன்னா என்னம்மா அப்படிங்கிட்டே இல்லை அது போல கால் மெதுவாக எந்தெல்லாம் சொன்ன ஆறரை மணி ஆச்சுன்னா கொஞ்சம் முகத்தை கடுக்கிட்டு இன்னிக்கு வச்சுக்கிடா ராஜா சிவகு மட்டும் சொல்லிட்டு போய் அப்படி பேர் படிக்கடா நல்லதுப்பா என்று சொன்ன என்னன்னு நானே ஆறரை மணிக்கு டிவிய பார்த்து இருந்து விசாரணை பண்றதுன்னு தான் போடும் வச்சு தவற வேற கிடையாது ஆமா ஆமா ஒரு வெள்ளை கட்டி முடிச்சதுன்னா வேற ஏதேன்னு ஜௌதியம் பண்ணலாம் இல்லைன்னா வேற விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா வர மாட்டாங்க விளக்கேற்றி வச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் கும்பிட்டு ஒரு வெள்ளை கேட்டியோ அல்லது கொஞ்சம் பால் இருந்ததுன்னா ஒரு காய்ச்சி வச்சோ நோஜியம் பண்ணிட்டு கும்பிட்டுதான் வருவோம் ஆறரை மணியானா அப்படிதான் சிறிதா காலம் நாம நம்முடைய பிள்ளைகளை செய்ய சொல்ல வேண்டும் ஊர் பிள்ளை சொல்ல வேணாம் நம்ம பிள்ளை சொல்லப்படாத நாம தவறிட்டோம் சாமி அதனால நாடு எப்படி உருப்பிடும் பல வீடு தேந்தா நாடு தனியா வந்துருத வீட்டுல இருக்கிற நாம் தவறுகிறோம் சத்தியமா நாடு ஒரு கண்டிக்கிறது கண்டிக்க வேணாம் அன்ப சொல்லுவோம் யாருக்கோ வைக்கிறீங்களா ஆரம்பிச்சு வந்துடுவானே சிவராணி சொல்லுவானே சமஸ்தா எங்கடா ராஜா நமச்சி வாழ்க நான் இருந்தாள் அப்படின்னு சொல்லு இருந்தேன்னு வீடும் வளரும் நாடும் வளரும் அந்த ஆன்மாவும் வளரும் இது நம்ம செய்யலையே செய்யாது மட்டுமல்ல நான் கடுமையாக என்னை பற்றி என் திருநெல்வேலியை பற்றி கவலைப்படலான் அல்ல நாமே வச்சு கால்